அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் கைபேசி பயன்பாட்டிற்கும் கட்டுப்பாடு மிக மிக அவசியம் அளவோடு எதையும் பயன்படுத்தினால் ஆபத்து ஏற்பட வாய்ப்பில்லை அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்ற பழமொழியை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் கைபேசியை பயன்படுத்தாதவர்களே இந்த காலத்தில் இல்லை என்றே சொல்லலாம் நகரத்தினர் மட்டுமல்ல கிராமத்தினர் படித்தவர் படிக்காதவர் கல்லூரி மாணவர்கள் குழந்தைகள் பெரியவர்கள் கூலி தொழிலாளிகள் என்று எல்லோரும் பயன்படுத்தும் நிலை இன்று உள்ளது வாகன ஓட்டிகளுக்கு ஒரு வேண்டுகோள் வாகனம் ஓட்டும் போது கைபேசி பயன்பாடு கட்டாயம் வேண்டாம் அழைப்பு வருகிறதா இறங்கி பேசிட்டு போங்க கழுத்தை சாச்சுக்கிட்டு தோல்பட்டையை தூக்கிக்கிட்டு பேசிக்கிட்டே போறீங்களே செல் விழுந்தால் மற்றவருடன் பேச்சு மட்டுமே கொள்ள முடியாது ஆனால் விபத்தில் மாட்டினால் உயிரிழப்பல்லவா ஏற்படும் தினம் பல விபத்துகளை நேரி பார்க்கிறோம் கேட்கிறோம் அப்படியும் குறையவில்லை செல்பி உடம்பில் செல் அணுக்கள் குறைந்தாலும் பரவாயில்லை ஆனால் செல்போனில் சார்ஜ் குறைந்தால் வருந்துகிறார்கள் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த நிலையிலேயே பேசுவதால் பேச்சு முடிவுக்கே வருவதில்லை செல்லில் பேசுவது நமது செயல்திறனை தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்துகிறது உண்மைதான் அவசியமான செய்திகளை கூறிவிட்டு வைத்துவிட வேண்டும் ஐந்து நிமிடத்திற்கு மேல் பேசக்கூடாது செல் நமக்கு ஒரு வரம்தான் இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் தொடர்ந்து பேசும்போது கைவழி காது சூடாகுதல் உடல் சோர்வு மூளைச்சொர்வு ஆக்சிஜன் பற்றாக்குறை மனச்சோர்வு மூளை புற்றுநோய் வலிப்பு நோய் போன்ற பல்வேறு நோய்கள் ஏற்படுகின்றன வீட்டு வேலைகளும் இன்னும் பிற அலுவல்களும் பாழாகிவிடுகின்றன வெளிநாட்டில் இருப்பவருடன் வாட்ஸ்அப்பில் நேரில் பேசுவது போல் பேசுகிறோம் அவசர நேரத்தில் செய்தியை உடனே அனுப்ப உதவும் அவசியத்திற்கு மட்டும் பயன்படுத்தி அல்லலை தவிர்க்க நாம் அவசியம் கட்டுப்பாட்டை கடைபிடிப்போம் மேலும் தகவல் தொடர்பில் மிக அதிகமாக பயன்படும் அறிவியல் கண்டுபிடிப்புகளில் செல்பேசி மிக முக்கிய இடம் வகிக்கிறது அதை இல்லை என்று சொல்ல முடியாது அறிவியல் கண்டுபிடிப்புகள் யாவும் ஆக்க ஆக்கசக்திக்கு பயன்படுகின்றன அதே அளவு கெடுதல்கள் பலவும் அவற்றில் உள்ளன பிரிவென்ஷன் காப்பதே சிறந்தது செல்போனை மேல் பயன்படுத்தினால் அதிலிருந்து வெளிவரும் அலைகள் நமது மூளை செல்களை பாதிக்கும் அபாயங்கள் பல நீண்ட நேரம் பயன்படுத்தும் போது மூளைக்கட்டி உண்டாகும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் மேலும் அவசியம் இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது செல்போனை தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது அதனால் விபத்தை குறைக்கலாம் எனவே புத்திசாலித்தனமாகவும் ஜாக்கிரதையாகவும் செல்போனை பயன்படுத்தி பயன்கள் பலவும் பெறலாம் வினாடிகளில் நாம் உலகின் எந்த பகுதியில் உள்ள நபரோடும் செல்போனின் மூலமாக பேச முடியும் மேலும் இயற்கை பேரழிவுகள் விபத்துகள் மற்றும் அவசர காலங்களில் நமக்கு பல வழிகளில் உதவி செய்தாலும் நாம் அதை தவறாக பயன்படுத்தினால் அபாயங்கள் பல நேரிடுகின்றன நோயற்ற வாழ்வு வாழ்வது நாம் நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு தேவையற்ற கட்டுப்பாட்டோடு வாழ்வோம் நன்றி வணக்கம் வாழ்க்கை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் விருது படைத்தவர்